பதினேழு அல்லாஹி அதாவது இறைவா நீ தூயவன் எங்கள் இறைவா உன்னை போற்றுகிறோம் இறைவா என்னை மன்னித்து என்று அதிகம் கூறுவார்கள் குரானின் கட்டளையை இதன் மூலம் செயல்படுத்துவார்கள்